அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் வணக்கம் பாரத தேசத்தோடு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட தலைவர்களை நமது தமிழகம் என்றென்றும் மறவாது தமிழக மக்களின் வாழ்வோடு தனது வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட அருண் பெறும் தலைவர்களையும் எவ்வித அரசியல் கட்சி வேறுபாடுகளுமின்றி தமிழ் மக்கள் நேசிக்கவும் தங்களின் இதயங்களில் வைத்து பூஜிக்கவும் தவறியதேயில்லை செய்தித்தாள்களும் வானொலியுமே அன்றைய நாட்களில் அத்தகு பெரியோர்களை நாடுங்கும் கொண்டு சேர்த்தன புகைப்படங்களின் வழியாக அவர்களின் உரைகளின் வழியாக இந்த ஊடகங்கள் மக்கள் மனங்களில் அந்த மதிப்புக்குரியோரை மிக அழுத்தமாக பதிவுகள் இந்த வரிசையில் கவிஞர் பெருமக்கள் தமது பாடல்களின் வழியாக அத்தகு அறிஞர்களை அழியா ஓவியங்களாக வரைத்து வைத்தனர் அதற்கு சாட்சியமாய் விளங்கும் பாடல் ஒன்றையே இன்று நீங்கள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறீர்கள் எங்கள் தமிழ் அன்னை எத்தனையோ தவமிருந்து திங்களாய் செங்கதிராய் திருநாட்டின் ஒளி விளக்காய் என்கிற உருக்கமான தொகையராவுடன் துவங்கும் அந்த பாடலை புலவர் புலமை பித்தன் புனைந்திருப்பார் சீர்காழி கோவிந்தராஜன் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் ஒலித்த அந்த பாடலுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் மனம் நிறைய இசமைத்திருப்பார் மணிப்பயல் எனும் படத்திற்காக அந்த பாடல் உருவாக்கப்பட்டது அதிலே வள்ளுவன் குரல் போல வடிவமோ சிறிதாக உள்ளமோ இந்த உலகினும் பெரிதாக என்கிற வரிகள் ஒலிக்கும் போது இவை யாரைக் குறிக்கின்றன என்பதை அறிந்து அதை கேட்போரின் கரன்கள் தாமாகவே கைதட்டல்களை சமர்ப்பித்தன காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் செய்த கடமையினால் எங்கள் நெஞ்சம் நிறைந்தான் அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தான் ஆயிரம் தலைமுறை செழிக்க வந்தான் என்கின்ற அற்புத பல்லவியில் அந்த பாடல் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறப்பை முரசொலிக்கும் இலக்கியமாய் ஆயிற்று இப்போதும் கூட பெருநகரம் சிறுநகரம் பேரூர் சிற்றூர் குக்ராமம் என்று வேறுபாடுகளின்றி ஒலித்து வரும் அந்த பாடல் எப்போதும் தன்னை நிலைநிறுத்திக் பனுவலாகவே திகழ்ந்து வருகிறது என்பதை நீங்களும் அறிவீர்கள் தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களை குறித்த அந்தப் பாடல் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளையும் இரத்தத்தின் இரத்தங்களையும் மட்டுமன்றி அனைத்து தரப்பினரையும் ஈர்க்கும் காந்தத்தன்மை கொண்டதாகவே விளங்கி வருகின்றது இதோ நேயர்களே உங்களின் நினைவுகளில் அந்த பாசமடல் இப்போது விரிகிறது રાઈ બોલે પડીમો அழைக்க வந்தார் அண்ணா அண்ணா அண்ணா எந்த கண்பின் ஜீபம் கண்டார் ஏதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு செய்தவர் யாவரும் வாழட்டும் என்றே காட்டிய இதயம் அது வல்லவா அது அல்லவா கடமை கண்ணியும் கட்டுப்பாடுதான் காரக மந்திரம் ஆக்கியவர் நம் தாழ்வுகள் எல்லாம் தோட்டியவர் ஏழைக்கு வாழ்வளித்தார் அப்படி நலன் பேரடைய ஒரு வழி வலித்தார் எங்கள் அன்பின் அரசமைத்தார் அதில் இறைவனை காண்போம் என உரைத்தார் கெருங்கிடும் குடிசையில் வருந்திடுவோர்க்குரியா வீடுகள் அமைத்து அளித்தார் அங்கே எரியும் விளக்க மாத்யவர் அண்ணா அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தேவும் அண்ணா எல்லோர்க்கும் அண்ணனாவ दैक्कुम सल्लवो वाई पदैक्कुम तनंतनिमयिले दानुरंगे फो how shall i walk away as poor i He was able to enjoy his legeners A wealthy